வணக்கம் நச்சுணியின் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது செய்தி சேவை இரண்டாயிரத்தி பதினேழு கார்த்திகை மாதம் ஏழாம் நாள் புதன்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் நாளேடுகளில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் குமரி மாவட்டத்தில் ஏற்பட்ட புயல் பாதிப்புகளை முதல்வர் கே பழனிசாமி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இதில் புயலில் பாதிக்கப்பட்ட ரப்பர் விவசாயிகளுக்கு ஹெக்டேருக்கு ரூபாய் ஒரு வாழைக்கு ரூபாய் அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூறு வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் மீனவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீட்டு தொகை பத்து லட்சத்திலிருந்து இருபது லட்சம் ரூபாயாக அதிகரித்து வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த சங்கர் கொலை வழக்கில் பேருக்கு தூக்கு தண்டனையும் ஒருவருக்கு இரட்டை ஆயில் தண்டனையும் மூன்று பேருக்கு சிறை தண்டனையும் மீதி மூன்று பேரை விடுதலை செய்தும் திருப்பூர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது புதுச்சேரி காரைக்கால் கோயில்களில் தை மாதம் ஒன்றாம் தேதி முதல் அன்னதான திட்டம் செயல்படுத்தப்படும் என முதல்வர் நாராயணசாமி அறிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓகே புயலில் மாயமான கடைசி மீனவரை மீட்கும் வரையிலும் தேடும் பணி தொடர்ந்து நடைபெறும் என தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அறிவித்துள்ளார் தமிழக ஆளுநருக்கு எதிராக திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்தினால் அதை மத்திய அரசு வேடிக்கை பார்க்காது என்று பாஜக தேசிய செயலாளர் எச் ராஜா கூறினார் புயலால் பாதிக்கப்பட்ட காணாமல் போன மீனவர்கள் பிரச்சினை தொடர்பாக பேசுவதற்காக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை இன்று சந்திக்க இருப்பதாக திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள அரசு தொழில்நுட்ப கல்லூரிகளின் விரிவுரையாளர்கள் தேர்வு முடிவு ரத்து செய்யப்பட்டுள்ளது புதிய பட்டியல் தயாரிக்கும்போது வெளிமாநிலத்தவரை தவிர்த்துவிட்டு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவரை சேர்க்க வேண்டும் என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி கூறியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் வரலாற்றுத்துறை தேர்வில் பத்மாவதி மற்றும் முத்தலாக் விவகாரம் பற்றிய கேள்விகளால் சர்ச்சை எழுந்துள்ளது குஜராத் தேர்தலையொட்டி சாலை வழி பிரச்சாரத்தில் அனுமதி மறுக்கப்பட்டதால் தண்ணீரை மிதக்கும் தன்மை கொண்ட கடல் விமானம் மூலம் நேற்று சபர்மதி ஆற்றிலிருந்து பிரதமர் மோடி பயணம் செய்தார் திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்ய தனியார் இணையதளங்களில் முன்பதிவு செய்ய வேண்டாம் என்று தேவஸ்தானம் கூறியுள்ளது ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் பேரறிவாளனை விடுவிக்கவோ அல்லது தண்டனையை குறைக்கவோ முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது மத்திய அமைச்சர் ராஜ்நாத்சிங்குடன் தமிழக ஆளுநர் கன்னியாகுமரி மாவட்டத்தின் புயல் பாதிப்பு குறித்து நேற்று ஆலோசனை நடத்தினார் இந்தியா சிங்கப்பூர் இடையே சுற்றுலா சொகுசு கப்பல்களை இயக்குவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார் இந்தியாவின் எல்லையோர பகுதிகளின் மேம்பாட்டு பணிக்கு உள்துறை அமைச்சகம் நூற்றி எழுபத்தி நான்கு கோடி ரூபாய் விடுவித்து அறிவித்துள்ளது ஈரானில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி இரண்டாக பதிவாகியுள்ளது ஈராக் மற்றும் சிரியாவில் கடும் பின்னடைவை சந்தித்துள்ள ஐ எஸ் இயக்கம் தங்களது இருப்பிடத்தை ஆப்கானிஸ்தானுக்கு மாற்றி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது செவ்வாய்க்கு எதிர்காலத்தில் அமெரிக்கர்களை அனுப்பும் திட்டத்திற்கு தயாராகும் வகையில் நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டத்தை செயல்படுத்துமாறு நாசாவிற்கு அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் வணிகச் செய்திகள் கடல்வழி வான்வழி சாலை போக்குவரத்து இணைப்பு திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஆசியான் அமைப்புக்கு நூறு கோடி டாலர் இந்தியா நிதியுதவி அளிக்க இருப்பதாக மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி சென்னை உட்பட பல்வேறு நகரங்களில் செயல்படும் பாரத ஸ்டேட் வங்கியின் ஆயிரத்தி முன்னூறு வங்கிக் கிளைகளின் பெயர் மற்றும் ஐ எப் எஸ் சி எனப்படும் அடையாள குறியீடு மாற்றப்பட்டுள்ளது பொதுத்துறை நிறுவனமான ஏர் இந்தியாவின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக பிரதீப் சிங் கரோலா பதவியேற்றுக் கொண்டார் மத்திய அரசு முதியோர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர ஒய்வூதிய தொகையை ரூபாய் இருநூறிலிருந்து ஆயிரமாக உயர்த்த வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லியிடம் பொருளாதார நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளனர் விளையாட்டுச் செய்திகள் இலங்கை அணிகள் மோதும் இரண்டாவது ஒருநாள் போட்டி மொஹாலியில் இன்று நடக்கிறது சர்வதேச போட்டியில் பதக்கம் வென்றவர்களை மத்திய அரசின் சுகாதார திட்டத்தின் கீழ் இணைக்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு இந்திய கிரிக்கெட் அணியின் வீரர் சச்சின் டெண்டுல்கர் கடிதம் எழுதியுள்ளார் இந்த ஆண்டின் இறுதியை வெற்றியுடன் சிறப்பாக நிறைவு செய்வேன் என இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை பி வி சிந்து தெரிவித்துள்ளார் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியையும் வென்று டெஸ்ட் தொடரை கைப்பற்றியது நியூசிலாந்து அணி ஆப்கானிஸ்தான் தமது முதல் டெஸ்ட் போட்டியை இந்தியாவில் விளையாடப்போவதாக பி சிசிஐ தகவல் வெளியிட்டுள்ளது நேற்று ரஜினியின் பிறந்த நாளை ஒட்டி அவரை முதல்வராக சித்தரித்து போயஸ் கார்டனில் போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது நடிகை பிரியங்கா சோப்ராவுக்கு அன்னை தெரசா நினைவு விருது வழங்கப்பட்டுள்ளது விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டிய நடித்திருக்கும் மதுரவீரன் பொங்கலுக்கு வெளியாகும் என படக்குழு தெரிவித்துள்ளது கன்னட படமான யூ டான் படத்தின் தமிழ் ரீமேக்கை பவன்குமாரை இயக்க உள்ளார் சமந்த் நாயகியாக ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார் இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்